அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற ஒரு நோக்கத்திலே தொடர்ந்து நாம் திருக்குறட்பாக்களின் பொருளை அறிந்து வருகிறோம் நட்பார்தல் குரட்பாக்களுக்கு பொருள் தெரிந்து நிறைவு செய்திருக்கிறோம் பத்து குரட்பாக்களையும் நிறைவு செய்திருக்கிறோம் அதனுடைய சாரத்தை நன்கு ஒரு முறை பார்த்துவிட்டு அடுத்த பகுதிக்கு நாம் செல்லலாம் உறவு நலம் என்கிற தலைப்பிலே இந்த குரட்பாக்களை நாம் சிந்தித்து வருகிறோம் நட்பாரதல்ல குரல் ஒன்று நாடாது நட்டலின் கேடு இல்லை நட்டபின் வீடு இல்லை நட்பாழ்பவர்க்கு நட்பினை விரும்பி அதில் நிலைத்து நிற்பவர்களுக்கு ஒருவனோடு நட்பு கொண்ட பின்பு அந்த நட்பினை விட்டுவிடுதல் என்பது ஏற்படாது எனவே நட்பை ஆராய்ந்து அறியாமல் நட்பு கொள்வது போல தீமையை தரக்கூடியது வேறு எதுவும் இல்லை என்பதுதான் இந்த குரட்பாவின் பொருள் ஆராய்ந்து அறியாது கொள்ளும் நட்பு கேடு தரும் என்பதைத்தான் இதன் வாயிலாக உணர்கிறோம் குரல் இரண்டு ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும் ஒருவனுடைய குணம் செயல் இவற்றில் நல்லதையும் கெட்டதையும் பலமுறை ஆராய்ந்தும் பல வழிகளில் ஆராய்ந்தும் அவனது நட்பை ஏற்படுத்தி கொள்ளாதவன் இறுதியில் தான் சாவதற்கு காரணமான துயரத்தை பகைவர உண்டாக்காமலேயே அவன் கொண்ட நட்பே உண்டாக்கிவிடும் ஆராய்ந்து அறியா நட்பு இறப்பதற்கு ஏதுவான இன்னல் தரும் என்பது கருத்து முதல் இந்த இரண்டு குரட்பாக்களிலே ஆராய்ந்து அறியாத நட்பினுடைய குறைபாடு குற்றமானது உணர்த்தப்பட்டது குரல் மூன்று குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அறிந்து யாக்க நட்பு ஒருவனுடைய குணங்களையும் குடிப்பிறப்பையும் குற்றங்களையும் குறையில்லாத நல்ல சுற்றங்களையும் ஆராய்ந்து அறிந்து அவனுடன் நட்பினை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒருவனுடைய குணம் குடி குற்றம் சுற்றம் அறிந்து நட்பு கொள்வதே நலமாகும் என்பது கருத்து குரல் நான்கு குடிப்பிறந்து தன் கண் பழி நாணுவானை கொடுத்தும் கொழல் வேண்டும் நட்பு உயர்ந்த குடியில் பிறந்து தன்னை பற்றி உலகத்தவர்கள் கூறும் பழி சொல்லுக்கு வெட்கப்படுகின்றவனிடம் அவன் விரும்பிய பொரு கொடுத்தாவது அவனை நண்பனாக்கிக் கொள்ள வேண்டும் குரல் ஐந்து அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கு அறிய வல்லார் நட்பு ஆய்ந்து குழல் தாம் உலக வழக்கில் அல்லாததை செய்ய விரும்பினால் தமக்கு துன்பம் ஏற்படும் அளவுக்கு நம்மிடம் எடுத்துச் சொல்லி அந்த தவறை நீக்கி மீண்டும் அந்த தவறை செய்யாதிருக்கும் அளவு இடித்து கூறி அவ்வுலக வழக்கில் உள்ளதை செய்யாது போனால் அதை அறிந்து செய்விக்க செய்யும் வல்லவர்களை நாம் ஆராய்ந்து அறிந்து நட்பாக்கிக் கொள்ள வேண்டும் தீவழி செல்லவிடாமல் நல்ல வழியிலே நம்மை நடத்தும் வல்லவரை நாம் நண்பராக்கிக் கொள்ள வேண்டும் என்பது இக்குரட்பாவின் பொருள் மேலும் தொடர்ந்து நாம் பிறகு பார்க்கலாம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் அனைவருக்கும் மனமார்ந்த உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலில் பெற ஏழு